அன்பான பெரியோரே பண்புள்ள தாய்மாரே சொல்லுக்குள் சொல்லெடுத்து சுகமான இசையமைத்து கவர்ச்சி கலாச்சாரம் தவிர்க்க கோரும் ஒரு பாட்டு தனது உனது என்று தனிவாழ்வு நிலைமாற்றி புதுமை கருத்துகளை புதுமையாக சொன்ன பாட்டு கோட்டைக்கு பாட்டாலே வணக்கம் கூறும் நரும் பாட்டு ஏழை எளிய மக்கள் இழிவான வாழ்வுதன்னை நூலருந்த பட்டம் போல விலை உயர்ந்து உலகத்தாருக்கு சொல்லும் ஒரு பாட்டு மம்மி டாடி மாற்றி அம்மா எனும் அழகு தமிழ் சொல்லுதம்பி என்னும் பாட்டு கழனியிலே உழைப்பவர்கள் காதலனும் காதலியும் கண்ணியமாகப் பேசி தமது காதலை கல்யாணமாக்க கோரும் ஒரு பாட்டு கங்கை காவிரி வைகை என்று ஆறுகளின் பேர் வச்சா போதாது பெண்களுக்கு ஆணும் பெண்ணும் சரிசமமே என்று ஆணையிடும் அழகு பாட்டு சினிமாவால் சீரும் சிறப்புமுண்டு சீரழிவும் அதிகம் உண்டு அதை சீர் செய்து நாடுகாக்க கோரும் நல்ல தமிழ் பாட்டு என எட்டு பாட்டுகளை எளிமையான சொல்லாலே நத்தம் வெள்ளக்குட்டு கவிஞராம் நமது மாணிக்கம் தந்த பாட்டு நல்லோரே கேளுங்கள் நலம்படவும் வாழுங்கள் என வாயார வாழ்த்தி மனதார வணங்கி வழங்குகிறோம் தெம்மாங்கு பாடல்களே இதோ